ஏழையின் கோலம் எடுத்த ஆண்டவராகியேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தினசரி கிறிஸ்துமஸ் டெய்லி கிறிஸ்துமஸ் வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா முதலாம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு முதல் வரை அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்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 பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி செல்வந்தர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபரஹாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தென்டைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இசரவேலை ஆதரித்தார் என்றாள் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த லூக்கா ஒன்று பசித்தோரை நலன்களால் நிரப்பி செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார் God satisfies the hungry with good things and sends away the rich empty-handed. அர்த்தமுள்ள <tos> வகையில் கிறிஸ்து ஜெயந்தியை எப்படி கொண்டாடுவதென்று நாம் கவனித்து வருகிறோம் நேற்று இரு காரியங்களை கவனித்தோம் ஒன்று துதியின் சத்தத்தை உயர்த்துங்கள் அடுத்து கிறிஸ்தவர் அல்லாதோரை சந்தியுங்கள் இன்று மூன்றாவது ஒரு வழிமுறையை பார்ப்போம் எளியவரை நினையுங்கள் முன்னணி காட்சியை சித்தரிக்கும் கிறிஸ்து ஜெயந்தி வாழ்த்து மடல்களே பிரபலமானவை தமது மகன் பிறப்பதற்கு வசதியான ஒரு வீட்டை அமைத்துக் கொடுப்பதை விட லேசான காரியம் பிதாவானவருக்கு வேறு இல்லை ஆனால் அவர் கிறிஸ்துவின் வாழ்வின் முதல் அத்தியாயத்தில் இருந்தே ஏழைகளின் இல்லாதோரின் தேவன் என்று தம்மை உலகிற்கு காட்ட விரும்பினார் சிறையில் அடைக்கப்பட்ட யோவான் இயேசுதான் வரவேண்டிய மேசியாவா என்று குழம்பின் என்ற வேளையில் அவரது சீடர் மூலம் இயேசு சொல்லி அனுப்பிய தவறாத அடையாளம் என்ன தெரியுமா தருத்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்பதே வரவேண்டிய மேசியா நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் சொல்லி அனுப்பிய பொழுது ஏசு சொன்னார் நீங்கள் எங்கே கண் காண்கிறதையும் கேட்கிறதையும் போ யோவானுக்கு சொல்லுங்கள் குருடர் பார்க்கிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் ஊமையர் பேசுகிறார்கள் முடவர் நடக்கிறார்கள் முடிவாய் சொன்னார் தருத்திரருக்கு எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இதுதான் மேசியாவின் ஊழியத்தினுடைய நிச்சயமான ஓர் அடையாளம் வட்டத்திற்கு வெளியே எளியவரை நிறுத்திவிடும் கிறிஸ்து ஜெயந்தி கொண்டாட்டம் கடவுளுக்கு முன் அர்த்தமற்றது உணவு உடை உறைவிட மற்றோர் இந்தியாவில் எண்ணில் அவர்களுக்கு நாம் செய்யும் எதுவும் கிறிஸ்துவுக்கே செய்யப்படுவதாம் இயேசு சொன்னார் நான் பசியா இருந்தேன் நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை வந்து பார்க்க வந்தீர்கள் உடையில்லாதிருந்தேன் நீங்களுக்கு ஆடை போர்த்தினீர்கள் இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார் சற்றும் எதிர்பாராத முடிவினால் அந்த செல்வந்தன் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கையில் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா மகனே நீ மண்ணுலகில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நல்லவைகளை அனுபவித்தாய் லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான் அதை நினைத்துக்கொள் என்பதே தனக்குள்ளதில் பாதியை எளியவருக்கு கொடுத்துவிட சகையையும் முன்வந்த அதே வேளையில் இயேசு அவனுக்கு ரட்சிப்பையும் பிள்ளையுரிமையையும் அதாவது இவனும் ஆபரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்பதை உறுதியளித்தார் தாம் பிறப்பதற்கு இயேசு ஒரு எளிமையான இடத்தை மட்டுமல்ல ஒரு எளிய குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட பலியாக கொடுப்பதற்கு கொண்டு வர முடியாததாகையால் அவரது தாயார் இரு புறாக்குஞ்சிகளை மட்டும் கொண்டு வந்தார்கள் லேவி ராம பன்னிரெண்டாம் அத்தியாயத்திலே அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும் ஏழைகளை சிரிக்க வைக்க இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் எதை தியாகம் பண்ண போகிறோம் சிந்தித்து பார்ப்போம் நம்மை செல்வந்தர் ஆக்க இயேசு ஆனாரே கிறிஸ்துமஸ் அன்று கடமைக்காக கூடுதல் சில இட்லிகளை பிச்சைக்காரருக்கு போடுவதும் சிறைவாசிகள் மற்றும் உடமானோருக்கு முட்டாய் கொடுத்து திரும்புவதும் போதாது அடுத்து பதினோரு மாதங்கள் எளியவர் பசியோடும் சிறைவாசிகள் பார்க்கப்படாமலும் இருக்க விட்டுவிடலாமா கிறிஸ்துமஸ் உணர்வானது என்றும் தொடரட்டும் ஒவ்வொரு மாதமும் ஏழைகளுக்கு என்று கொஞ்சம் பணத்தை ஒதுக்குங்கள் அவர்களின் கண்ணீரை துடைப்பது கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வேர்ல்டு விஷன் என்ற பிரபல நிவாரண பணி இயக்க நிருபுணர் டாக்டர் பாப்யின் கதறலே நமதாகட்டும் அவர் என்ன கதறுவார் தெரியுமா இறைவனது இதயத்தை நொறுக்கும் காரியங்கள் எனது இதயத்தையும் LET MY HEART BE BROKEN WITH THE THINGS THAT BREAK THE HEART OF GOD. எளியவருக்கு வாரி வழங்குவோருக்கு என்று கிறிஸ்துமஸ் தான் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நான் கொடுக்கிற ஒரு செய்தி ஒரு சவால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நீங்கள் ஒரு தீர்மானம் விடுங்கள் மாதா மாதம் ஒரு கணிசமான தொகையை ஏன் பத்தில் ஒன்றே திருச்சபைக்கு கொடுப்பது போல பத்தில் ஒன்றை தருத்திர்கு கொடுக்கலாம் அதனால் நாம் குறைவுபட்டு போக மாட்டோம் பாதியை கொடுக்கிறேன் என்று அவன் சொன்னான் யோவானும் அதையே சொன்னான் இரு உடைகள் உள்ளவன் ஒரு உடையை இல்லாதவனுக்கு கொடுக்கட்டும் என்று சொன்னான் இன்றே தீர்மானியுங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே அதை துவங்குங்கள் உங்கள் கரங்களிலே கூடுதல் பணம் இருக்கும் பொழுது அதை துவங்குங்கள் அதை நெடுகவே கைவிட்டு விடாது மாதா மாதம் உங்களுடைய சம்பளம் அல்லது உங்களுடைய சேமிப்பு உங்கள் கரங்களிலே கிடைத்ததும் பத்தில் ஒன்றையாவது நீங்கள் ஆண்டவருக்கு எடுத்து வைப்பதை போல இன்னொரு பத்தில் ஒன்றை ஏழை எளியவருக்காக எடுத்து வையுங்கள் ஏழையின் சிரிப்பில் நீங்கள் இறைவனை காணலாம் விஷ்யூ ஆல் ஏ டெய்லி கிறிஸ்துமஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஐ விஷ் யூ ஏ டெய்லி கிறிஸ்துமஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் தினசரி கிறிஸ்துமஸ் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏழை எலியவரின் தெய்வன் தம்மையுடைய குமாரனாய் ஏசுகனுடைய பிறப்பிலே எல்லா காரியங்களையும் எளிய முறையிலேயே நடத்தினர் வெளிப்படுத்தினதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே டாம்பீகம் தேவையற்ற ஆடம்பரம் வீண் செலவுகள் இவை எல்லாவற்றையும் நாங்கள் இந்த காலத்திலே குறைத்து ஒருவேளை உணவுக்காக மாற்றுவதற்கான ஒரு ஆடைக்காக கர்த்தாவே அலசடிபட்டுக் கொண்டிருக்கும் எண்ணிறந்தோர் சுற்றி இருக்கும் எங்கள் நாட்டிலே கர்த்தாவே எங்களாலான அத்தனையும் நாங்கள் அவர்களுக்கு செய்து அவர்கள் முகத்தை நாங்கள் சிரிக்க செய்ய நீர் எங்களுக்கு உதவிதார் இப்படியான தினசரி கிறிஸ்துமஸினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமே